அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவில்லை இந்திய சிமானுவல் இந்த நாள் தலைப்பு பண்டைய தமிழரின் முயற்சி ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு தொழில் செய்து பொருள் தேடுவது என்னும் கொள்கை பண்டைய தமிழரிடம் வேரூன்றி இருந்தது இரத்தல் என்பதை அம்மக்கள் மிகவும் எளிவாக கருதினர் இரவாமல் இருக்கும் நிலையை பிறன் கடை செல்வம் என்று கூறி மகிழ்ந்தனர் தன் முயற்சியினால் வருகின்ற பொருளையே ஒருவன் செலவு செய்வதற்கு உரியவன் என்னும் மேன்மையான கொள்கையை பண்டைய தமிழர்கள் கடைபிடித்து வந்தார்கள் வயலில் தன் வலையின் பக்கத்திலேயே விளைந்து விழுந்து கிடக்கும் நெற்பயிரை ஓர் எலி கரித்து தன் வலைக்குள் சேர்த்துக் கொள்வது போன்ற எளிய முயற்சியுடைய மக்களை தமிழ் மக்கள் பெரிதும் அறிவுறுத்தனர் தான் செல்லும் விசையினால் தனது இடது பக்கத்தில் வீழ்ந்து கிடக்கும் பன்றியை சிறிதும் கண்ணெடுத்து பாராமல் மறுநாள் ஒரு பெரிய யானையோடு போரிட்டு அதனை வலப்பக்கத்தில் வீழ்த்தி அதனையே உணவாக கொள்கின்ற ஒரு புலியை போன்ற பெரு முயற்சியுடைய மக்களை அவர்கள் மதித்து பாராட்டினர் இப்படி புறநானூற்றில் பல்வேறு செய்திகள் கூறப்படுகின்றது ஆதலால் தாம் பெரிது முயன்று தேடும் பொருளையே அவர்கள் தமக்கு உரியவராக தமது செயலால் வருவதை ஆயினும் எளிய முயற்சியில் வருவதை அவர்கள் அவ்வளவு மேன்மையாக மதிக்கவில்லை என்பது இதிலிருந்து விளங்குகின்றது ஆம் நம்முடைய வாழ்விலும் நாம் முயற்சிகளை கடினப்பட்டு நாம் நிச்சயமாகவே அதனுடைய விளைவு நமக்கு நன்மையாய் காணப்படுகிறது ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு உளியோசையில்தான் ஆரம்பமாகிறது ஒரு கடல் கூட ஒரு துளியில்தான் ஆரம்பமாகிறது ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான் உலகை ஆளுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தீப்பொரியை ஏற்படுத்தினால் போதும் அது பெரும் நெருப்பாக பொங்கி பிரபாகம் எடுத்து வெப்பத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த முயற்சியினுடைய மிகச்சிறந்த பின்னணி நன்றி